வணக்கம் நற்றின ஒரு நிமி யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்த அனுபவமும் உனக்குள் இருக்கும் கடவுளுக்கு நீ அளிக்கும் காணிக்கையாக இருக்கட்டும் ஆம் உன் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான அனுபவமும் உனக்குள் இருக்கும் கடவுளுக்கு நீ அளிக்கும் காணிக்கையாக இருக்கட்டும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்